الحمد لله الحمد لله رب العالمين اله الاولين والاخرين والصلاه والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين اما بعد فقد قال الله جل وعلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنى عشر شهرا يوم خلق السماوات والأرض منها أربعة حرم وقال النبي صلى الله عليه وسلم من وسع على أهله يوم عاشوراء وسع الله عليه سائر سنته அவுகமா அலிஹி சலாத் வலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லே வருகிற செவ்வாய்க்கிழமை மொஹரம் பத்தாவது நாள் ஆஷூராவுடைய தினமாக இருக்கிறது இந்த ஆண்டு ஆஷூராவுடைய தினம் இன்னொரு முக்கியமான ஒரு நாளோடு சேர்ந்து வருகிறது டிசம்பர் ஆறாம் தேதியும் ஆஷூராவுடைய நாளும் ஒரே தேதியில் வருகிறது டிசம்பர் ஆறு என்பது இந்திய வரலாற்றினுடைய கருப்பு நாள் கடந்த வார பயானிலே நான் குறிப்பிட்டது போல முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய நோய் நம்முடைய வரலாற்றை மறந்து விடுவது நம்முடைய வரலாற்றை நாம் மறந்து விடுகிற காரணத்தினால் எதிரிகள் நம்மை பற்றி என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே நம்மை பற்றி பொய்யான தகவல்கள் இருக்கிறது இன்றைக்கு நாம் பாபரி மசிதை பற்றி பேசுவதை நாம் நிறுத்திவிட்டோம் பத்திரிகைகளில் கூட பாபரி மசித் என்கிற அந்த வார்த்தை இருட்டடிப்பு செய்யப்பட்டுமூமியாக ஆகிவிட்டது இதுவெல்லாம் நமக்கும் வரலாற்றுக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளியை நாம் ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினாலே நம்முடைய உண்மையான வரலாறை நாம் அறிய தவறிவிட்ட காரணத்தினாலே நடந்த விபரீதங்கள் ஆக வருகிற ஆறாம் தேதி ஆஷூராவுடைய நாளாகவும் அது டிசம்பர் ஆறாகவும் இருக்கிற நேரத்திலே ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் விரும்புகிறோம் நாள் என்பது அல்லாஹியல்வாதிகளுக்கு அக்கிரம அரசியலுக்கு அல்லாஹ் முடிவு கட்டிய நாள் என்ற வார்த்தைக்கு அரபியிலே அர்த்தம் மிகப்பெரிய பத்து என்ற பொருள் மிகப்பெரிய பத்து என்பதற்கு தான் அரபியிலே ஆசுரா என்பதாக சொல்வார்கள் மகரம் பத்தாவது நாள் இதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பதற்கு வரலாற்றிலே பல நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன அவற்றிலே நிறைய ஹதீசலும் வந்திருக்கிறது இதற்கு ஏன் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன இந்த மொஹர்ரம் பத்தாவது நாள் பல சம்பவங்கள் நடந்த நாள் இனி வருங்காலங்களிலே பல சம்பவங்கள் நடக்க போவதும் இந்த மொஹர்ரம் பத்தாம் நாளில் அந்த வகையில நாம் சில ஹதீசுகளை சேர்த்து பார்க்கும் தெரிகிறது அல்லாஹலா ஆதம் அலிஸ்லாமை படைத்தது இந்த மொஹர்ரம் பத்தாவது முதல் மொஹர்ரம் பத்தாம் நாள் ஜம்மாவுடைய நாள்ான் அல்லாஹ் படைத்தான் அல்லா முதன் முதலாக சொர்க்கத்திற்கு அனுப்பியதும் முகர் பத்தாவது நாள் என்ற ஹதீசிலே வருகிறது ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் இதே முகர்ரம் பத்தாவது நாள் இப்படி பல்வேறு சம்பவங்கள் ஆதம் அலி இஸ்லாம் தொடர்பாகவே ஹதீசிலே நாம் காண முடிகிறது அதே போல ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய ஒரு கட்டளைக்கு அல்லாஹுடைய ஒரு ஆணைக்கு மாறு செய்தார்கள் அதற்காக முன்னூறு வருடங்கள் அல்லாஹுடன் தௌபா செய்தார்கள் ஆதம் அலி இஸ்லாமுடைய ஏற்றுக்கொண்டதும் இந்த முகரம் பத்தாவது நாள் இப்படி வரலாற்றிலே பல நிகழ்ச்சிகள் இந்த முகரம் பத்தாவது நாளிலே நடந்ததாக சொல்லப்படுகிறது அதே ஒரு ஹதீஸ்ல வருகிறது நூ அலி இஸ்லாமுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம் நூ அலி இஸ்லாம் தன்னை ஈமான் கொண்ட மக்களை மட்டும் ஒரு கப்பலிலே ஏற்றினார்கள் அந்த கப்பல் அந்த வெள்ள பிரளயத்திலே மிதந்து பல நாட்களாக மிதந்து கொண்டே இருந்தது இப்ப அந்த நூஹலி இஸ்லாமுடைய அந்த கப்பலிலே வாழ்ந்த மக்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்தார்கள் இந்த கப்பலே ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு எங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடத்திலே ஒதுங்கச்சு என்று துவா அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நூஹலை அந்த கப்பல் ஜூதி மலை குரானிலே அல்லா சொல்லுகிறான் ஜூதி மலையிலே அது ஒதுங்கியது ஹதீசிலே வருகிறது நூ அலி இஸ்லாமுடைய உதவி செய்தனர் உயர்த்தப்பட்டதும் நாள் என்று ஹதீஸ்ல வருகிறது இப்படி பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நமக்கு சகியான ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலே வரக்கூடிய சம்பவம் என்னவென்று சொன்னால் ரசூல் சல்லா அலி அவர்கள் செய்து மதீனா வந்தார்கள் பத்தாவது நாள அவர்களது தோழர்களிடமிருந்து அல்லா காப்பாற்றிய நாள் எனவே இந்த நாளில் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள் அப்படியானால் நோன்பு நோப்பதற்கு உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி பெருமானார் செல்லிஸ்லாம் அவர்கள் உடனே மக்களை எல்லாம் நோன்பு நோக்கும்படி ஆணையிட்டதாக ஹதீசிலே வருகிறது இந்த ஹதீசை வைத்து நாம் பார்க்கும் இந்த மொஹர்ணம் பத்தாவது நாளில் தான் ஆறு லட்சம் யூதர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள் எகிப்தில வாழ்ந்தும் அவனுடைய அடிமைப்படுத்தி இருந்தார்கள் யூதர்களை மிருகங்களை நடத்தினார்கள் சுமார் ஆறு லட்சம் யூதர்கள் அந்த மன்னன் அவனுடைய இனத்திற்கும் அடிமைகளாக இருந்தான் அல்லாஹலா இந்த யூதர்களை மீட்பதற்காக கொடுமையிலிருந்து இந்த யூதர்களை பாதுகாப்பதற்காக அல்லா நபி முசா அலி அனுப்பி வைத்தான் அனுப்பி வைத்து மூசா அலிசலாம் அந்த ஃபிரௌனுக்கு எடுத்துரைத்தார்கள் சத்தியத்தை விடுவிக்கும்படி சொன்னார்கள் எல்லாவற்றையும் கடைசியில் அல்லாஹுடைய உதவி வந்தது அல்லாஹுடைய வெற்றி வந்தது அல்லாஹுடைய வெற்றி என்பது மனிதர்கள் தரக்கூடிய வெற்றி போல் அல்ல அல்லாஹுடைய உதவி என்பது மனிதர்கள் தருகிற உதவி போல் அல்ல அல்லாஹுடைய உதவி என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் மனிதனால் கற்பனை செய்யவே முடியாது காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட உதவி அல்லாஹுடைய உதவி அந்த உதவியைத்தான் முஸ்லிம்கள் பதில் போரிலே கண்டார்கள் அந்த உதவியைத்தான் முஸ்லிம்கள் கந்த போரிலே கண்டார்கள் எனவே அல்லாவுடைய புறத்திலிருந்து வருகிற உதவி என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட உதவி அல்லாஹ் தருகிற வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல மனிதர்கள் தருகிற வெற்றி என்பது தேர்தல்களில் மக்களால் தருகிற வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல அது ஐந்தாண்டுக்கு மட்டுமானது ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய வெற்றி என்பது சாதாரணமானது அல்ல அல்லாவுடைய உதவி என்பது சாதாரணமானது இந்த ஆறு லட்சம் யூதர்களும் கொடுமைக்கும் இன்னலுக்கும் ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய கொடுமைக்கு சமூகமாக இருந்தார்கள் அல்லாஹுடைய உதவி வருகிறது அல்லாஹலா முசா அலி இஸ்லாமுக்கு கட்டளையிடுகிறான் இந்த ஆறு லட்சம் யூதர்களையும் அழைத்து கொண்டு நீங்கள் செங்கடலு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஹஜரத் மூசா அலி அல்லா உத்தரவிடுகிறான் கடலிலே அடியுங்கள் உங்களுடைய அந்த கைத்தடியால் கடலிலே அடியுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அல்லாவுடைய உதவி என்பது நம்முடைய கற்பனையில சிந்திக்க முடியாது நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்க முடியாது அல்லாஹத்தலா அந்த கடலை பிளந்து அவருடைய சகோதரர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி கைத்தடியால் அடியுங்கள் அடித்தார்கள் அது பனிரெண்டு பாதைகளாக பிறந்தது குரானில் பாதைகளாக பிளக்கிறது அந்த பனிரெண்டு பாதையிலும் யூதர்கள் ஆறு லட்சம் பேர் ஒவ்வொரு பாதையிலும் பிரித்து விடப்படுறாங்க எது அந்த பனிரெண்டு அவர்கள் அவர்கள் அச்சம் கொள்ளாமல் இருப்பதற்காக அல்லாஹலா ஒரு பாதைக்கும் இன்னொரு பாதைக்கும் இடையிலே கண்ணாடி போன்ற தடுப்பு சுவரை ஏற்படுத்தினான் இங்குள்ளவர்கள் அவர்களை பார்த்துக்கொண்டு அங்குள்ளவர்கள் இவர்களை பார்த்துக்கொண்டு பேசிக்கொண்டே செல்கிறார்கள் இது நடப்பது கடலில் இது நடப்பது சமுத்திரத்தில் மாயாஜாலும் ஒரு பாதைக்கும் இன்னொரு பாதைக்கும் மத்தியில் கண்ணாடி தடுப்பு சுவர் இங்குள்ளவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் அவர்கள் இவர்களை பார்க்கிறார்கள் பேசிக்கொண்டே செல்கிறார்கள் பின்னால் அவனும் வருகிறான் தன்னுடைய படைகளோடு வருகிறான் தன்னுடைய பெரும் படைகளை திரட்டி கொண்டு வருகிறான் அந்த பனிரெண்டு பாதைகள் வழியாக கடலை கடற்கிறார்கள் முடிவு கட்டிய நாள் இந்த ஆசூராவுடைய மகத்துவ மிக்க நாள் அல்லாஹ் மூசா அலிஸ்லாம் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆசூராவுடைய நாளில் இந்த மொஹர் பத்தாவது நாளில் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் ஆக அன்பிற்குரியவர்களே அல்லாஹால இந்த ஆசுராவுடைய நாளில் பல அநியாயக்காரர்களுக்கு பல அக்கிரமக்காரர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்த ஒரு நாளாக இருக்கிறது அந்த வகையிலே நாமும் இந்த நாட்டிலே பலவிதமான இன்னல்களுக்கும் பலவிதமான கொடுமைகளுக்கும் கடந்த காலங்களிலிருந்து நாம் சந்தித்து வந்திருக்கிறோம் அந்த கொடுமைகளில் ஒன்றுதான் இந்த டிசம்பர் ஆறாம் நாள் நம்முடைய மசித் இடிக்கப்பட்ட நாள் பாபரி மசித் இடிக்கப்பட்ட நாள் இன்றைக்கு நம்மிலே நம்முடைய சகோதரர்கள் கூட அதை பற்றி பேசுவதை வீணான பேச்சு என்று கருதுகிறார்கள் அதை தேவையற்றது என்று கருதுகிறார்கள் பேசு என்ன ஆக போகிறது நம்முடைய வரலாற்றை மறந்த காரணத்தினால் அலட்சியால தான் ஸ்பெயினில் முஸ்லிம்கள் பல பள்ளி வாசல்களை அந்த பள்ளிகள் எல்லாம் கலைநுட்பம் வாய்ந்த பள்ளிகள் அற்புதமான பள்ளிகள் அந்த பள்ளிகளை மசித்களை கைப்பற்றி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த பள்ளிகளை இடிக்கவில்லை ஏன்னா அது அவ்வளவு கலைநுட்பமும் அவ்வளவு கட்டிடம் அவர்கள் இடிக்காமல் இடித்தாங்க மற்றபடி அதிசயித்த அவர்கள் அதை மியூசியங்களாக மாற்றினாங்க அதை நூலகங்களாக மாற்றினார்கள் சில மசிதுகளை சர்ச்சுகளாக மாற்றினார்கள் இன்னும் சில மசிதுகளிலே அதை காலேஜுகளாக யூனிவர்சிட்டிகளாக மாற்றினார்கள் முஸ்லிம்களுடைய இந்த அலட்சிய போக்குதான் பல பள்ளிகள் அங்கே இடிக்கப்பட்டது இன்றைக்கும் அங்கே இருக்கிறது இந்த அலட்சிய போக்கு ஒரு பள்ளி வாசல் என்று நாம் அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் இந்த அலட்சிய போக்குதான் இடம் என்பதற்கு பதிலாக ராமர் பிறந்த மண் ராமர் ஜென்ம என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய அலட்சியம் இந்த அலட்சியம் இது தொடருமையானால் அல்ல பாதுகாக்க வேண்டும் பல பள்ளிகள் இடிக்கப்படும் எனவே அந்த பள்ளியை மீட்டு தருவதற்காக மட்டும் நாம் அதை நினைவு கூறக்கூடாது எல்லா பள்ளிகளும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த சரித்திரத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டும் சகாபா பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெருமானார் காலத்து யுத்தங்களை கற்றுக் கொடுப்பார்கள் என்னென்ன யுத்தம் செஞ்சாங்க பெருமையாருடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதற்காக குழந்தைகளுக்கு வரலாறை நாம் சொல்லிக் கொடுக்க தவறினோம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை இந்த பாபுரி மசிதை அறிந்திருக்காது ராமர் கோயிலை மட்டும்தான் தெரிந்திருக்கும் இன்றைக்கு இந்திய வரலாறு என்ன இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எப்படி வந்தார்கள் முதன் முதலாக இந்த நாட்டிற்கு வந்தவர் யார் இந்த வரலாறு நாம் தெரியாத காரணத்தினாலே நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லாத காரணத்தினாலே அதை அவர்கள் எழுதினார்கள் வந்தார்கள் வென்றார்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு வந்தார்கள் கொள்ளை இந்து பெண்களை கற்பழித்தார்கள் கோயில்களை இடித்தார்கள் ஏன் இந்த வரலாறு நமக்கு தெரியாத காரணத்தினாலே எப்படி ஜமாத்திலே தாலீம் படிக்கப்படுகிறதோ தாலீமுடைய ஹல்கா இருக்கிறதோ அதே போலதான் இன்றைக்கு நமது நாட்டினுடைய இந்துத்துவாதிகள் அவர்களும் இந்த நூறு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த புத்தகம் முழுக்க முழுக்க என்ன முஸ்லிம்களுக்கு எதிரான வரலாற்று பிரிவுகள் இந்த நாட்டில் வந்த இந்திய மன்னர்கள் முஸ்லிம் மன்னர்கள் என்னென்ன கொடுமைகள் செய்தார்கள் எத்தனை கோயிலை இடிச்சாங்க இத பல இளைஞர்கள் மத்தியிலே வாசிக்கப்பட்டு அந்த இளைஞர்களுக்குள் முஸ்லிம்களுக்கு எதிரான விஷமத்தனம் முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த கோபம் ஆத்திரம் இவை தூண்டிவிடப்பட்டு அந்த இளைஞர்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான அணியில் திரட்டுவதற்கு அவர்கள் பொய் திரட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாடத்திட்டங்களிலும் இந்த வரலாறு விழிப்புணர்வு தெரியாதோம் பாபரி மசித் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்திய அரசாங்கம் அங்கே பள்ளியை கட்ட வேண்டும் முஸ்லிம்களுக்கு மீட்டு வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடிக்கப்பட்ட கருப்பினால் ஒரு மஸ்ஜித் இடிக்கப்பட்ட ஒரு கருப்பு நாள் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது இந்திய அரசாங்கம் மேலும் மேலும் அநீதி இழைக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அப்பாவி சம்பந்தமே இல்லாமல் பல இளைஞர்களை கைது செய்கிறது நம்முடைய விழிப்புணர்வு இல்லாமை நம்முடைய ஒற்றுமை இல்லாமல் செதறி காரணத்தினாலே முஸ்லிம்கள் கேட்பாரற்றவர்கள் என்கிற ஒரே காரணத்தினால்தான் மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு டிசம்பர் ஆறின் போதும் பாதிக்கப்பட்ட சமுதாயம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது மீண்டும் மீண்டும் இந்த அரசுகள் அநீதி அளிக்கிறது நாம் அல்லாஹுடைய உதவி எதிர்பார்க்கிறோம் இந்த அநியாயங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் முற்று வரும் இந்த அநியாயங்கள் ஒரு நாள் முற்று பெறும் அது இந்த ஆசுரா தினமாக கூட இருக்கலாம் அல்லாஹ நாடினால் உதவி வந்து விடுமானால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆக அந்த ஒரு வரலாற்றை தான் அல்லாஹ் இந்த ஆசூரா மூலமாக நினைவுட்டுகிறான் இது ஒரு சாதாரணமான நாள் அல்ல ஆசூரா ார்கள்த்தவர்கள் ரத்திரை நடத்துகிறார்கள் உண்ணாவிரத நாடகம் நடத்துகிறார்கள் இடித்தவர்கள் நாட்டிலே சுதந்திரமாக திரிகிறார்கள் இடித்தவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை சட்டப்படி எந்த தண்டனையும் இல்லை ஆனால் அநீதி இழைக்கப்பட்ட சமுதாயம் தங்களது வழிபாட்டை இழந்த சமுதாயம் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய பல இளைஞர்கள் பல்லாண்டுகளாக விடுதலை இன்றி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த அநீதிக்கு முற்றுப்புற வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே இந்த ஆசுராவுடைய தினத்திலே நோன்பு வைத்து அல்லாஹிடத்திலே துவா செய்வோம் இந்த ஆசுராவுடைய நாள் நோன்பு வைப்பது சுன்னத் அது குறித்த அடுத்த சட்டங்கள் நான் சொல்வேன் இந்த ஆசுராவுடைய நோன்பு என்பது முஸ்லீம் சமூகத்திற்கு உலகம் முழுவதும் இழைக்கப்படுகிற இந்த அநீதிகளுக்கெல்லாம் முற்றுப்பெறுகிற ஒரு நாளாக அமைந்து அநியாயக்கார அக்கிரமக்கார அரசியல்களுக்கெல்லாம் அல்லா முடிவுகட்டுகிற ஆசூராவாக அல்லாஹ் இந்த ஆசுராவை ஆக்க வேண்டும் நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்திப்போம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த வரலாறை நாம் புரியாத போது வரலாறை அறியாத போது என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் என்பதற்கு ஒரு சரித்திரத்தையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த மொஹர்ரம் மாதம் கண்ணியமான மாதம் ஆசூராவுடைய நாள் கண்ணியமான நாள் அதிலே வரலாற்றிலே பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இதே ஆசூராவுடைய நாள் அந்த நாளில் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த ஒரு கொடுமையான நிகழ்வு ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வு அந்த நிகழ்வை வைத்து தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஷியா என்கிற ஒரு பிரிவு அவர்கள் செய்கிற அட்டூழியங்கள் அவர்கள் செய்கிற அராஜகங்கள் அதையும் ஒரு சிறிய அளவிலே நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இங்கே யாரும் ஷியாக்கள் இல்லை ஆனாலும் அந்த ஷியாக்களுடைய கொள்கைகள் இன்னைக்கு நம்மிடம் இருக்கிறது உண்மையான அகலு சுன தோல் சம்பந்தப்படாத பல ஷியாக்களுடைய கொள்கை இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது ஹஜரத் ஹுசைன் நதியுல்லானவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு அது நிச்சயமாக நடக்கக்கூடாத ஒரு வரலாறு அது விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு அது என்ப கிடையாது ஹஜரத் ஹுசைன் நதியுல்லானவர்கள் சொர்க்கத்து இளைஞர்களுக்கு நாம் தலைவர் நம்முடைய உயிரினும் மேலான நபியினுடைய பேரர் நாம் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் நடந்த நிகழ்ச்சி என்ன என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் பெருமானார் செல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் இறந்த பிறகு ஹஜரத் அபுபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றான் நபி செல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் இறக்கின்ற நேரத்திலே வபாத்தாகிற நேரத்தில் தனக்கு பிறகு யார் ஆட்சியாளர் அதை பெருமானார் சொல்லலை இன்னார் எனக்கு பிறகு ஹலீஃபா என்று பெருமானார் சொல்லவில்லை ஆனாலும் கூட பெருமானாருடைய நடவடிக்கைகள் தனக்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் தான் ஹலீஃபா என்று உணர்த்தும் விதமாக இருந்தது பெருமானாருடைய நடவடிக்கைகள் எனக்கு பின்னால் அபுபக்கர் தான் ஹலீஃபா என்று உணர்த்தும் விதமாக பெருமானாருடைய நடவடிக்கை இருந்தது ஏன் சொன்னால் பெருமானார் எப்போதெல்லாம் தொழுகைக்கு வராமல் இருப்பார்களோ அப்போது இமாமத்து செய்வது ஹஜரத் அபுபக்கர் அவர்கள் ஒரு முறை ரிசுல் சல்லா அவர்கள் குதிரையில் கழுதையிலிருந்து கீழே விழுந்து அவர்களது இடுப்பு முடிவு ஏற்பட்டது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில நாட்கள் தொழாமல் தன்னுடைய வீட்டுக்கு தொழுது பெருமான நேரத்தில் இமாமத்து செய்ய வரவில்லை அந்த நேரத்தில் பெருமானாருடைய இடத்தில் நின்று தொழிவித்தவர்கள் அபுபக்கர் அவர்கள் அப்படியானால் ரசூ அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஹயாத்தில் தன்னுடைய பிரதிநிதியாக தன்னுடைய இமாமாக ஹதரத் அபுபக்கரை நியமித்ததை வைத்து அவர்கள் ஒஃபாத்துக்கு பிறகு எல்லா சகாபாக்களும் ஹதரத் அபூபக்கரிடம் பையத்து செய்தார்கள் அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தாங்க அபுபக்கர் அவர்கள் இரண்டு ஆண்டு காலம் ஹலீஃபாவாக இருந்தாங்க அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் தனக்கு பிறகு உமரு தான் ஆட்சி தலைவர் உமரு தான் ஹலீஃபாவாக இருக்க தகுதியானவர் எனவே உமரிடம் பையத்து செய்யுங்கள் என்று மக்களுக்கு ஆலோசனை செய்து விட்டு பிறகு மக்கள் எல்லாம் ஹதரத் உமர் ரதிதான் அவர்களை ஆட்சி தலைவராக தேர்வு உமர் நதிய நேரத்தில் தனக்கு பிறகு யார் ஹலீஃபா என்பதை ஒரு ஆறு நபர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க முடிவு செய்கிறதோ அவர் தான் அந்த ஆறு பேரும் சேர்ந்து ஹரித் உஸ்மான் நதியுல்லான் அவர்களை தேர்வு செய்கிறார்கள் உஸ்மான் நதியுல்லான் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க அவர்கள் பனிரெண்டு வருடம் ஹலீஃபாவாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க உஸ்மான் நதிதான் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டாங்க அவங்க ஷகீதாக்கப்பட்ட பிறகு முதன் முதலாக முஸ்லிம்களிடத்துல பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பமாகுது உஸ்மான் ரதியுல்லான் அவர்களுக்கு பிறகு இனி அடுத்து யார் ஹலீஃபா அந்த நேரத்தில் ஹசரத் அலி ரதியான் அவர்களை ஒரு கூட்டம் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்றாங்க ஒரு கூட்டம் என்னங்க பிரச்சனை செய்யுது இங்கிருந்து தான் முஸ்லீம்களிடையே பிரச்சனை என்னங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பமாகுது ஹசரத் அமீர் முவாவியா ரதியுல்லான் அவர்கள் அவர்களும் சஹாபி முவாவியா அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி அவர்கள் ஹசரத் அலியிடம் வைத்து செய்ய மறுக்கிறார்கள் அவர்கள் தனியாக சிரியா என்ற ஒரு பகுதி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பகுதி இராக் குஃபா உள்ளிட்ட பகுதியில் ஹஜிரத் அலிரதியுல்லான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆட்சி நடக்கிறது ஹஜரத் அலிரதியுல்லான் அவர்களும் ஷகிதாக்கப்பட்டாங்க அவர்கள் ஷீதாக்கப்பட்ட பிறகு எல்லா நாட்டு மக்களும் ஹஜரத் மாவியாவை ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்க தலைமையில இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது பல நாடுகளை வெற்றி கொள்கிறார்கள் ஹஜரத் மாவியுடைய ஆட்சி காலத்துல தான் உலகத்தினுடைய பெரும்பகுதி வெற்றி கொள்ளப்படுகிறது ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்தாங்க மாவியா ரதீலான் அவர்கள் தாம் இறப்பதற்கு முன்னால் தனக்கு பின்னால் தன்னுடைய மகன் எசீதை ஆட்சியாளராக நியமிக்கிறார்கள் இது சரியா தவறா இது பற்றி நமக்கு தகுதி இல்லை காரணம் மாவியா அவர்கள் ஒரு சஹாபி சகாபாக்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களிடமிருந்து ஏற்பட்ட நிகழ்வுகளை தவறுகளை விமர்சிக்கிற தகுதி நம்மளை யாருக்கும் கிடையாது ஆனால் அவர்கள் செய்தது என்ன தனக்கு பிறகு தன்னுடைய மகன் எதீதை ஆட்சி தலைவராக நியமிக்கிறார்கள் இது பல சகாபாக்கள் ஏற்றுக்கொள்றாங்க பல சகாபாக்கள் மறுக்கிறாங்க அதற்கு மாவியா மரணித்த பிறகு எதீத் ஆட்சித்தலைவராக வருகிறார் அவர் சிரியாவை தலைமையாக கொண்டு அந்த பகுதியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் ஹஜரத் ஹுசைன் ரதீல்லான் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள் பெருமானாருடைய பேரர் ஹஜரத் ஹுசைன் மதியனாவில் இருக்கிறான் எதிர சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே இந்த கூஃபா ஈராக்கிலே உள்ள கூஃபா நகரம் அந்த நகரத்திலே உள்ள ஷியாக்கள் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா ஹஜரத் ஹுசைனுக்கு கடிதம் எழுதுகிறாங்க நீங்கள் ஆட்சி தலைவராக வாருங்கள் நாங்கள் உங்களிடத்திலே பயித்து செய்கிறோம் எது இது ஆட்சிக்கு தகுதியானவர் அல்ல இவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் இவரை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் உங்களிடத்திலே நாங்கள் பயித்து செய்கிறோம் உங்களுக்கு பின்னால் நாங்கள் அணி திரல்கிறோம் உங்களுக்கு பின்னால் ஒரு படையை திரட்டுகிறோம் எனவே நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வாருங்கள் என்று இந்த கூஃபாவிலே வாழ்ந்த ஒரு கூட்டம் ஹஜரத் ஹுசீன் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க ஒரு கடிதம் அல்ல ரெண்டு கடிதம் அல்ல ஐநூறு கடிதங்கள் சேர்கிறது ஐநூறு கடிதங்கள் சேர்ந்தபோது ஹஜரத் ஹுசைன் யோசிக்கிறாங்க அப்படியானால் மக்கள் யாரும் எதிரை விரும்பவில்லை யாருமே எதீ இதை விரும்பவில்லை எனவே நாம் ஆட்சி இந்த எதிரை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் அவர் ஆட்சிக்கு தகுதியானவர் அல்ல இதான் மக்களுடைய கருத்து என்பதாக நம்பி அவர்கள் மதீனாவிலிருந்து எதீதுக்கு எதிராக போர் செய்வதற்கு புறப்படுறாங்க அப்படி புறப்படுகிற போது பல சகாபாக்கள் ஹஜரத் ஹுசைன் அவர்களை தடுக்கிறாங்க இபன் அப்தாஸ் ரதி சொன்னாங்க இந்த கூஃபா வாசிகளை நீங்கள் நம்பாதீர்கள் அவர்கள் துரோகிகள் அவர்கள் நயமஞ்சகர்கள் இந்த கடிதத்தை வைத்து அவர்கள் உங்களுக்கு பின்னால் வருவார்கள் என்று நீங்கள் நம்ப நீங்கள் இக்கூஃபாவிற்கு செல்ல என்று ஹரத் இபன் அப்பாஸ் தடுக்கிறாங்க ஹரத் ஹுசைன் தன்னுடைய முடிவில் மாறுவதாக இல்லை பிறகு இரவு நேரத்தில் ஹரத் இபன் அப்பாஸ் கதவை தட்டுறாங்க கதவு தட்டி தன்னுடைய ஹசரத் ஹுசைன் சொன்னாங்க நீங்க போகாதீங்க நீங்கள் அங்கு செல்வது உங்களுக்கு நல்லதல்ல என்று எவ்வளவு சொல்கிறாங்க அவங்க தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க அதற்கு பிறகு அபு சையது ரதியுல்லான் அவர்கள் அவர்களும் ஹசரத் ஹுசைனிடம் சொன்னாங்க நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் பல சஹாபாக்கள் தடுத்தாங்க இதையெல்லாம் மீறி ஹஜரத் ஹுசைன் அவர்கள் அல்லாஹுடைய நாட்டம் அப்படி இருந்தது அவர்கள் ஷகிதாக வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம் அவர்கள் மதீனாவில் இருந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு புறப்பட்டு வருகிறார்கள் வருகிற வழியில்தான் கர்பலா என்கிற இடம் இந்த இடத்தில் அங்கே ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுகிறது ஹரத் ஹுசைன் நதியில்தான் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எசீத் ஆணையிட்டாரா இல்லையா என்பது குறித்து வரலாற்றிலே குழப்பம் இருக்கிறது இதில் ஷியாக்கள் நிறைய தவறான விஷயங்களையும் பல பொய்யான விஷயங்களையும் கற்பனை செய்து எழுதியிருக்கிறார்கள் ஹரத் ஹுசைனை கொலை செய்ததே இந்த ஷியாக்கள் அவர்களை கொலை செய்ததே அவர்கள்தான் கொலை செய்து விட்டு அதிலே வரலாற்றிலே பலவிதமான திரிவுகளையும் இடைத்திர்கள்களையும் அவர்கள் செய்தார்கள் ஆக மொத்தத்தில் கருபலாவிலே ஹரத் ஹுசைன் ஷகீதாக்கப்பட்டாங்க ஷகீதாக்கப்பட்ட பிறகு அவர்கள் எங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள் எங்கு அடக்கம் செய்யப்பட்ட இதுல வரலாற்றிலே தெளிவு கிடையாது அவங்க கருபலால் அடக்கப்பட்டாங்களா அல்லது மதியனாவிலே ஜன்னத்துள் வகையில கொண்டு வந்து அடக்கப்பட்டாங்களா எங்கு அடக்கப்பட்டார்கள் வரலாற்றிலே எந்த தகவலும் இல்லை ஆனால் இந்த ஷியாக்கள் உலகத்தில் பல இடங்களில் ஹைரத் ஹுசைனுடைய கர்பலாவிலும் எஹித்திலும் எப்படி பல இடங்களிலே ஒரு நபருடைய முடியும் எங்காவது ஒரு இடத்தில்தான் இருக்க முடியும் ஆக அந்த கர்புலாவிலே ஹைரத் ஹுசைன் நதியில்தான் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள் அவர்களை யார் கொலை செய்தானோ அவர்களை யார் ஷஹீதாக்கினானோ அவன் கொடும் பாவி என்பதில் சந்தேகம் அவன் கொலை செய்தவன் சாபத்திற்குரியவன் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் அவர்கள் ஷகீதாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி இருக்கிறது இதை வருடத்திலே ஒரு துக்ககரமான நாளாக ஆக்கி அதை ஒரு துயரமான நாளாக ஆக்கி இந்த ஷியாக்கள் கொண்டாடுவது இஸ்லாமிய மரபல்ல ஒருவர் ஷஹீதாகுவது மகிழ்ச்சியான நாள் அது துக்கமான நாள் அல்ல உயிர் தியாகம் செய்வதென்பது அல்லாஹுக்காக தன்னுடைய உயிரை மாய்ப்பது என்பது இஸ்லாத்தில் மகிழ்ச்சிக்குரிய விஷயமே தவிர துக்ககரமான விஷயம் அல்ல ஆனால் ஷியாக்கள் இந்த விஷயத்தை வைத்து கொண்டு சமூகத்தை பிளவுபடுத்தி முஸ்லிம்களுடைய குழப்பத்தை பண்ணி ஒவ்வொரு வருடமும் இந்த ஆசூராவுடைய நாளில் ஷியாக்கள் பல சுன்னத் ஜமா சார்ந்தவர்களை கொலை செய்கிறார்கள் இராக்கில் ஒருவருடைய பேர் அபுபொக்கர் என்றால் உடனே கொலை செய்து விடுவார்கள் இன்றுவரையும் செய்கிறார்கள் இதே செயலை ஆப்கானிஸ்தானத்திலே செய்கிறார்கள் உலகம் முழுவதும் குழப்பத்தை உண்டாக்குறாங்க அண்மையில் கூட ஜன்னத்துள் பகியில் இந்த ஷியாக்கள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கு தியாரத்துக்காக வந்த மக்கள் மீது கல்லறிந்து பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க ஹரமின் ஷெரீஃபைனிலும் இவர்களுடைய குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அல்ல அவர்களுடைய தீமையிலிருந்து முஸ்லீம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ஷியாக்கள் யூதர்களை விட கேடுகட்டவர்கள் இந்த ஷியாக்கள் பலவிதமான தப்பான கொள்கைகளை முஸ்லீம்கிட்ட பரப்புனாங்க இறந்தவர்கள்ட்ட போய் உதவி கேட்கிறது மூத்தானவர்கள்ட்ட உதவி கேட்கிறது இறந்தவர்கள் பெயரால் பாத்திஹாக்கள் ஓதுவது இதுவெல்லாம் அகலு சுண்ணாவுடைய கொள்கை அல்ல தூய்மையான அஹலு சுன்னாவுடைய கொள்கை என்பது சஹாபாக்களுடைய கொள்கை தாபியின்களுடைய கொள்கை தாபிய கொள்கை நான்கு இமாம்களால் கொள்கை இந்த நான்கு இமாம்களால் வகுக்கப்பட்ட இந்த அகிதா இதுதான் அஹலு சுன்னாவுடைய அகிதா அஹலு சுன்னாவுடைய கொள்கை என்பது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ளதல்ல ஒரு இருநூறு வருஷத்திற்கு முன்னால் உள்ளதல்ல அது சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் இமாம்களால் உருவாக்கப்பட்டது அந்த கொள்கையில கபுறு வழிபாடு கிடையாது கபரை வளம் வருவது கிடையாது கபரில் உள்ளவர்களிடம் கேட்பது கிடையாது நம்மிடைய கொள்கை என்கிற பெயரில் உலா அதான் பெரிய கை இது சியாக்குடைய கொள்கை உண்மையான அகலு சுண்ணாவுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் அது இருநூறு வருட வரலாறு அல்ல அது ஆக இந்த சியாக்குடைய கொள்கை இன்னைக்கும் நம்முடைய பெயர்கள் அந்த தாக்கம் இருக்கிறது நாம் வைத்திருக்கிற பல பெயர்கள் ஷியாக்குடைய பெயர்கள் பரந்த நம்மியில பல பேர் பெயர் வச்சிருக்கிறாங்க அக்பர் அலி அக்பர் அலினா என்ன அர்த்தம் அலி பெரியவர் அர்த்தம் அல்லாஹு அக்பர் அல்லாஹான் பெரியவர் என்று சொல்கிறோம் அதை கொண்டுதான் தக்பீர் கேட்டுறோம் ஆனால் பெயர் வைக்கும்போது அலி அக்பர்னு வைக்கிறோம் இது ஷியாக்குடைய சூழ்ச்சி அவர்கள் பெயரிலே கூட தங்களுடைய அந்த கொள்கையை திணித்து இன்னைக்கு நம்மை அறியாமல் ஷியாக்குடைய அந்த தவறான அசத்திய கொள்கைகளில நாம் இருக்கிறோம் எனவே இந்த முகரம் பத்தாவது நாள் மகிழ்ச்சியான நாள் ஹரித் சையுதுனா ஹொசைன் இமாமுனா ஹொசைன் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டதும் அவர்களுக்கு கிடைத்த அருட்பாக்கியம் அது பெருமானார் முன்னறிவிப்பு செஞ்சாங்க என்னுடைய பேர ஷஹீதாக்கப்படுவார் அவர் சொக்க சொர்க்கத்தினுடைய தலைவர் என்று பெருமானார் சொன்னாங்க எனவே அவர்கள் ஷகீதானது அவர்களுக்கு கிடைத்த புனித பாக்கியம் அது எனவே அந்த நாளை இன்றைக்கு ஒரு கூட்டம் துயர நாளாக ஆக்குறாங்க பின்னால பார்த்தா பத்திரிக்கையில் செய்தி வரும் இந்த ஷியாக்கள் செய்த அட்டூழியங்கள் அவர்கள் நடத்திய ஊர்வலங்கள் அவர்கள் செய்த மாய வித்தைகள் எல்லாம் பற்றி பத்திரிகையில் பார்க்கலாம் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான கிடையாது உண்மையிலும் இந்த ஆசுரா என்பது பல புனிதமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்த ஒரு நாள் இந்த கர்பலா நிகழ்ச்சி கூட நமக்கு ஒரு படிப்பினை தருகிறது அது என்ன முஸ்லிம்கள் பிளவுபடுகிற போதுதான் முஸ்லிம்களுடைய யுத்தங்களும் முஸ்லிம்களுடைய சண்டைகளும் வரும் என்பதைத்தான் நமக்கு புலப்படுத்துகிறது எனவே முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு அணியில் திரளும் போது இன்றைக்கு நமக்கு எதிரான எவ்வளவு சதி திட்டங்கள் எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்கிறதோ அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் நாம் எல்லோரும் ஓர் அணியில் திரள வேண்டும் அல்ல அதற்கு இந்த ஆசுராவையும் ஒரு காரணமாக இந்த ஆசுராவுடைய நாளில் செய்ய வேண்டிய பிரதான அமல் நோன்பு வைப்பது அபிசல்லா அலிசன் அவர்கள் மொஹர்ரம் பத்தாவது நாள் நோன்புவிக்கும்படி சொன்னார்கள் பிறகு யூதர்களும் நோன்பு யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ஒன்போது பத்து அல்லது பத்து பதினொன்று இப்படி ரெண்டு விதமாக வைக்க சொன்னாங்க இதில் சிறந்தது ஒம்பது பத்து வைப்பது பத்து பதினொன்னு வைப்பது அடுத்த அந்தஸ்தில் உள்ளது ஒன்பது பத்து வைப்பது மிகச்சிறந்தது ஒன்பது வைக்க முடியாவிட்டால் பத்து பதினொன்னு வைப்பது இங்கேயும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு வணக்கத்திலே கூட அடுத்த சமுதாயத்தினருக்கு நாம் ஒப்பாக இருக்கக்கூடாது யூதர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்தால் நாம் ரெண்டு நாள் நோன்பு வைக்க வேண்டும் ஆக எல்லா விஷயத்திலும் முஸ்லிம்கள் மற்ற கலாச்சாரத்திற்கு மற்றவர்களுடைய பழக்க மாற்றமாக இருக்கும் நம்முடைய ஆடை அது காசிர்களுடைய ஆடை போல இருக்கக்கூடாது நம்முடைய உடை அமைப்பு நம்முடைய உடல் அமைப்பு காவிர்களை போன்று இருக்க கூடாது நடிகர்களை போன்று முடிவெட்ட கூடாது நடிகர்களைப் போன்று தாடி வைக்க கூடாது எல்லாவற்றிலும் முஸ்லிம்களுடைய அடையாளம் அது தனித்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானாருடைய சுண்ணத் எதுவோ அதற்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆசுராவுடைய நாள் ஒரு நோன்பு வைக்க வேண்டாம் இரண்டு நோன்பு வைக்க பெருமானார் சொன்னார்கள் அதே மற்றொரு ஹதீஸ் இதுவும் பல உலகமாக்கூடிய கருத்துப்படி ஏற்கத்தகுந்த ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலே ஒன்று பெருமானார் சொன்னார்கள் யார் இந்த ஆஷுராவுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்கிறாரோ அல்ல ஆண்டு முழுவதும் அவருக்கு தாராளமாக தருகிறான் இந்த ஹதீஸை சிலர் விமர்சித்தாலும் கூட அதிகமான உளமாக்கல் இதை ஏற்கத்தகுந்த ஹதீஸ் என்று சொல்கிறாங்க அதனால் ஆஷுராவுடைய நாளில் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நிறைய செலவு செய்யுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தர்மங்கள் செய்யுங்கள் அதன் மூலம் ஆண்டு முழுவதும் அவரை செழிப்பாக வளமாக ஆக்குகிறான் என்று பெருமானார் சொன்னார்கள் எல்லாம் எல்லாம் இந்த ஆசூராவுடைய சொன்னத்தான நோன்பொயிக்கக்கூடிய தோஃபிகை நம்ம எல்லோருக்கும் தந்துருவானாக சஹாபா பெருமக்கள் புகாரில வருகிறது சிறு குழந்தைகளை கூட ஆசுரா நோன்புவிக்க சொல்வார்களாம் சின்ன குழந்தைகளை கூட ஆசுரா நோன்பொய்க்க சொல்லுவாங்களாம் அந்த குழந்தைகள் பசிக்குதுன்னு அழுதா அவங்களுக்கு பொம்மைகளை கொடுத்து பசிய மறக்கடிப்பாங்களாம் இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ் எனவே எந்த குழந்தைகள் ஓரளவுக்கு விவரம் வந்த குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளையும் இந்த அமல்களையும் கபூல் செய்வானாக